நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான விளக்கங்கள் நச்சினி என்ன நேர்களே எல்லாரும் வளர்மதி அந்த ஊர்ல வளர்மதி அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லியும் செய்யற இட்லி வீட்டுல செய்யற இட்லி என்ன செய்வாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வெளியில சுவர் இருக்கும் காம்பவுண்ட் சுவர் அதுக்கு மேல வைப்பாங்களா ரெண்டு இட்லி ஏன்னா யாராச்சும் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது தினமும் ஒரு வயசான ஒரு கூண் விழுந்த கிழவ தாத்தா வந்து அந்த சைட் வருவாருங்களாம் அந்த தெருவுல வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே வருவாருங்களாம் கொடுப்பதெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இப்படின்னு பாடிக்கிட்டே வருவாங்க அவரு அந்த தாத்தா ஆனா இந்த அம்மா வளர்மதி அம்மா வீட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் ஏதோ முனு முணுன்னு சொல்லிட்டு அந்த இட்லியே எடுத்துட்டு போவாருங்களாங்க இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம் இந்த ஆள் வராரு கேடா ஆனா வந்துட்டு என்ன ஏதோ முனு சொல்லிட்டு போறாரு இதை நம்ம எப்படியாவது நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த நாளும் அதே மாதிரி இட்லி செஞ்சு அந்த சுவர் மேல இந்த கிழமை வர்றதுக்காக பாத்துட்டே இருக்காங்க அதே மாதிரி அந்த தாத்தாவும் அங்கிருந்து வரும்போது வரும் போதே ஒரு பாட ஆரம்பிச்சிருவாருங்களா நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படின்னு ரொம்ப அழகா பாடிக்கிட்டே வருவாருங்களாங்க அப்படியே வந்துட்டு இருக்கும் போது இந்த வளர்மதி அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு அந்த ரெண்டு இட்லிய எடுக்கிறதுக்காக எடுக்கிறாரு எடுக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த வளர்மதி அம்மா அந்த செவத்து ஒரு ஒருத்தர் நின்றுகிட்டு ஒட்டி கேக்குறாங்களாம் அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா நீ செய்த பாபமும் உன்னிடம் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு சொல்றது இவங்க காதல விழுந்துருச்சு எடுத்துட்டு போறாரோ இந்த வளர்மதி அம்மாவுக்கு இதை கேட்ட உடனே பயங்கர கோவங்க இந்த கிழக்கு எவ்வளோ ஒரு திமுர் இருந்தா நம்ம இது தினமும் இட்லி வைக்கிறோம் அதுக்கு சரி பாராட்டலனா கூட பரவாயில்ல ஒரு நன்றி மரியாதை சொல்றது கிடையாது இவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துருச்சு இதை யோசிச்சுட்டே இருந்த அடுத்த நாள் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இட்லிய செஞ்சு அந்த இட்லியில வருஷத்த மேல தடவி அது மேல வச்சிருங்க வச்சிட்ட உடனே இந்த வச்சிட்டு கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறாங்க இந்த கிழகு என்ன இது இருந்தா நீ செய்த பாவமும் முன்னடியும் இருக்கும் நீ செய்த புண்ணியமும் இன்னும் வந்து சேரும் இதெல்லாம் வந்து சொல்ற வார்த்தையா நம்ம வைக்கிறோமே இட்லி மேல விஷத்தை வச்சுட்டாங்க திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு யோசிச்ச உடனே அவங்க மனசு வந்து தாங்கல சச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷம் வச்ச இட்லிய தூர தூக்கி போட்டுட்டு அத திரும்பவும் வேற நல்ல இட்லியா செஞ்சு அந்த கிழவனுக்கு வச்சிடறாங்க வச்ச உடனே அந்த தாத்தா அடுத்த நாளும் வராரு அதே மாதிரி தெரு என்ட்ரன்ஸ் வரும்போது பாட்டை பாடிக்கிட்டே வராரு சத்தியம் தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே அப்படின்னு பாடிக்கிட்டே அந்த வீட்டு கிட்ட வராரு திரும்பவும் அதே மாதிரி அந்த இட்லி எடுக்கிறாரு எடுக்கும்போது அந்த தாத்தா சொல்றாரு நீ செய்த பாவமும் உன்னிடம் இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாருங்களாங்க சொல்லிட்டு போயிடுறாரு அன்னைக்கு வளர்மதியம்மா வீட்டுல இருக்காங்க திரும்ப கொஞ்ச ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு பையன் வந்து சட்டையெல்லாம்னு அணைஞ்சு போயி ரொம்ப டயர்டா ஆள் சோகமா வந்து வளர்மதி அம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் பார்த்த உடனே அது யாருன்னு பார்த்தா வளர்மதி அம்மாவோட பையன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல சண்டை போட்டுட்டு அவன் வேலை தேடுறதுக்காக கோச்சுக்கிட்டு வெளியில போனவன் ஆள் இன்னைக்குதான் வரா வளர்மதி பார்த்த உடனே ஷாக்காயிட்டா என்னடாச்சு உனக்கு ஏண்டா நீ இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி வளர்மதி அம்மா கேக்குறாங்களா ஒன்னு இல்லம்மா நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட கூச்சிட்டு போனேன் தொலைஞ்சிச்சுமா என்கிட்ட காசே கிடையாதுமா யாரோ எடுத்துட்டு போயிட்டானுங்க பசி மயக்கம் வேற ரொம்ப தாங்க முடியாம எப்படியோ அத்தனை நாள் இன்னைக்கு நான் வர வழ அப்படியே மயங்கி விழுந்துட்டேமா அப்ப ஒரு வயசான கூட விழுந்த தாத்தா தான் வந்து எனக்கு ரெண்டு இட்லி கொடுத்து என்னக்கு தண்ணி கொடுத்து அவருதம்மா என்ன காப்பாத்தினாரு அவர் இல்லைனா நான் இன்னைக்கு ரொம்ப செத்துப்பிருப்பமா எந்த இடத்துல இருப்பேனே எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இந்த பையன் சொல்றான்னா வச்சுச்சோ அப்படியாடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு தேவையான வேலையை செஞ்சு அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறானா அப்போதான் வளர்மதி அம்மாவுக்கு புரியத அந்த கூண் விழுந்த தாத்தா சொன்ன செய்தி நீ செய்த பாவமும் உன்னிடம் இருக்கும் நீ செய்த புண்ணியமும் உன்னை வந்து சேரும் நம்ம யோசிக்கிறாங்களாம் நம்ம இந்த நேரத்துல அந்த விஷம் வச்ச இட்லியே நம்ம கொடுத்திருந்தோம்னா இந்நேரம் பையனைக்கே போயிருந்திருக்குமே நல்ல வேலை நம்ம மாத்திட்டோம் அடடா சே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்ய பார்த்திருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்ன நிகழ்ச்சி அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்களாங்க ஆம் நேர்களே நாம் செய்யும் தர்மம் நிச்சயம் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு புண்ணியத்தை தான் தரும் அதனால் அனைவரும் தர்வம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்